ஏழு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதாவது ஜகன்னம் என்ற நரகம் கொண்டு வரப்படும் அதற்கு எழுபது நாயிரம் கடிவாளங்கள் இருக்கும் ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் எழுபது நாயிரம் மழக்குகள் இருப்பார்கள் அவர்கள் அதை இழுத்து வருவார்கள் என்று நபி சொல்லு அலிஹி முஸ்லிம் இரண்டு எட்டு நான்கு இரண்டு